நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது பருப்பு துவையல் செய்ய தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு அரை அழாக்கு காஞ்ச மிளகு ஒரு ஸ்பூன் நெய் அரை ஸ்பூன் செய்முறை ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஒரு வானல்ல அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த தோரம்பருப்பு போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம ஃபேமிலிக்கு மாதிரி நம்ம போட்டுக்கலாம் காரதம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் அதை சொல்றேன் தோரம்பருப்பு அரை கலந்து அதை வந்து நாலா ரோஸ் பண்ணிக்கலாம் அதுல காஞ்ச மிளகு ஒரு ஸ்பூனும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கார்த்திகே தான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துடணும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை அரை வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடோம்னா சுபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பருப்பு துவையல் தயாரும் இது வந்து ஜீரக ரசத்தோட வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் அதனால டேஸ்டியா இருக்கும் ஈஸி டு ப்ரிப்பேர் கொஞ்ச நேரத்திலயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்